ஹதீஸ் 3.54 ஐம்பத்தி நான்கு உமர் பின் நபிசல்லமாரது எல்லாம் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலைஹிசல்லம் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு அதன் இரு ஓரத்தையும் இரு தோள்களின் மீது மாற்றி போட்டுக்கொண்டு தொழுதார்கள்